தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கரை சேர்க்கும் நாயகி காசி விசாலாட்சியை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் கங்கைக்கு நிகரான நீரும் இல்லை காசிக்கு நிகரான ஊரும் இல்லை என்பது இந்துக்களின் திருமந்திரமாகும் காசி புண்ணியத்தலம் அதன் எல்லையில் காலடி பட்டதுமே பன்னென பாவங்கள் விட்டொழிகின்றன கங்கையில் முழி மூழ்கியெழுந்தால் பூர்வ கர்மாக்கள் கரைந்து போகின்றன இந்துக்களுக்கு மட்டுமல்ல புத்த மதத்தினருக்கும் காசி சிறப்பு தலமாகும் ஞானம் பெற்ற பின் கௌதம புத்தர் தன் முதல் போதனையை இங்கே தான் தொடங்கினார் மகாவீரருக்கு முன்னோடியாக இருந்த தீர்த்தங்கர பரஸ்வரநாதர் ஆதரித்த இடம் என்பதால் சைனர்களுக்கும் காசி புனித தலமாகும் காசியில் திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்தான் சிவனுக்கு பிரதமான வழிபாடு இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் காசி அலங்கரிக்கின்றன குறுகலான தெருக்கள் காசியின் இதயமான விஸ்வநாதர் கோயிலில் கொண்டு சேர்க்கின்றன மகாதேவனின் ஜோதி லிங்கம் இங்கு மண் தோன்றிய காலத்திலிருந்தே எழுந்தறியிருப்பதாக கருதப்படுகிறது இங்கே ஈசனி லிங்கத்தை தொடலாம் கங்கை நேர் கொண்டு பக்தரை அபிஷேகம் செய்யலாம் காசிநாதனை கண்கள் தரிசித்ததுமே கலைந்த உடல்களில் கூட புத்துணர்ச்சி விஸ்வநாதனை விரல்கள் தொட்டதும் வேத புரியான கைலைக்கே சென்று மீட்டது போன்ற பரவசம் உண்டாகும் ஈசனுக்கு இணையான புகழ்பெற்ற அன்னை விசாலாட்சி தன் நாதனின் கோயிலில் தனக்கு ஒரு சந்நதி அமைத்து கொள்ளாமல் தனக்கென்று தனி கோயிலை கொண்டு தனித்து நின்று அருள்கிறாள் தன் பிராதநாதனின் திருமேனின் ஒரு பகுதியாகவே கருதப்படும் காசியை தன் சக்தி அன்னை சக்தி தேர்ந்தெடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை விஸ்வநாதரை தரிசித்த பின் காசியின் அதே குருக்களான தெருக்களில் நடந்தால் அன்னை விசாலாட்சியின் திருக்கோயில் தெரிகிறது முக்திக்கு வித்திடும் காசியில் அமர்ந்திருப்பதாக அன்னையின் சக்தி பீடங்களில் பெரும் பெருமை கொண்ட பீடம் காசி விசாலாட்சி கடவுள்களின் நதியாக போற்றப்படும் கங்கை கரையில் அமர்ந்திருக்கிறது கோவில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ளது தென்னாட்டு வழக்கப்படி கோபுரம் நுழைந்ததும் அன்னை தரிசனம் கருவறையில் அன்னை விசாலாட்சி இரண்டு திருக்கோலங்களில் காட்சி அளிக்கிறாள் சுவயம்புவாக தோன்றிய வடிவம் ஒன்று நின்ற கோலத்தில் நித்தம் அருள் புரியும் சிற்பம் வடிவம் மட்டும் ஒன்று சுவயம்பு திருமுகத்தை வெள்ளிக்கவசம் அலங்கரிக்கிறது சுந்தர வடிவத்தை பட்டாடைகளும் பல மலர்களும் அலங்கரிக்கின்றன அன்னையின் திருமுகத்தில் மஞ்சள் குங்குமம் திருமேனியில் பளபலக்கும் பட்டு பரவசப்படுத்தும் மலர்கள் பூமாலைகள் விண்ணங் விண்களை வினைகளை அறுத்து விசனங்களை கலைத்து வேண்டும் மரங்களை வாரி வழங்குகிறார் விசாலாட்சி சக்தி பீடம் என்றால் என்ன தச்சனி மகளாக அவதரித்தால் உமைவள் அருமைநாதனுக்கு அப்பன் அவமதிப்பு செய்தபோது தச்சணி யாகத்தீயில் பாய்ந்தாள் தன் காதல் நாயகி பிரிய இயலாத கைலநாதன் அவல் பூத உடலை தோலி சுமந்து பிரபஞ்சத்தில் அலைந்தான் திரிந்தான் அகில நாயகனே அடங்கி போனால் அனைத்துயிரும் என்ன ஆவது அண்டமே தலைகீழானது சமுத்திரம் நதிகளுக்குள் பாய்ந்தது சூரியன் மேற்கில் உதித்தான் மிருகங்கள் பறக்க துடித்தன மீன்கள் தரையில் நடக்க முளைந்தன மழை வானை நோக்கி பொழிந்தது சர்வேஸ்வரனை சமாதானப்படுத்த முடியாமல் சகல தேவரும் ஓங்கி உலகலந்த உத்தமன் கால்களில் இருந்தனர் பச்சைவண்ணன் பாங்குடன் தன் சக்கராயத்தை ஏவினார் சுரண்டு சென்றது திருசக்கரம் பிறைசூடி பித்தனின் தோளில் பிணமாக கிடந்த தாச்சாணியின் உடலை துண்டம் துண்டாமல் வெட்டி போட்டது தெளிந்தார் ஈசன் யாகத்தில் விழுந்த கணமே சக்தி என்னோடு சேர்ந்து விட்டாள் ஆனால் உள்ளின்று ஒளிரும் சக்தி விடுத்து வெளி அழகில் உள்ளத்தை பறிகொடுப்பது பரிதாமம் என்பதை காமக்கண்ணிலை சிக்க அவதியும் மாந்தருக்கெல்லாம் படிப்பினையாக புகட்டவே விளையாடினோம் என்று உரைத்தார் பிறகு சக்தி சமோதராக அனைவருக்கும் தரிசனம் தந்து பரவசப்படுத்தினார் அகில நாயனிக்கே அன்னை அன்னமிட்ட தளம் காசியாகும் மணி கர்ணிகை தீர்த்தத்தில் நினைத்து மங்கள நாயகி விசாலட்சியை தொழுதால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் அன்னையின் மகாப்பிடத்தில் அன்புடன் தானங்கள் செய்தால் கணிகளுக்கு குணம் நிறைந்த கணவர்கள் கிடைப்பார்கள் தள்ளி போன திருமணங்கள் நடக்கும் திருமணமானவர்கள் புத்திரம் பெயர் கிட்டும் அன்னையை உண்மையாக வணங்கி தொழுதால் முடிந்த பெண் கிடைக்கும் என்கிறார் முற்றும் அறிந்த வியாச முனிவர் அதனால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் காசிக்கு செல்வோம் காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியும் தரிசனம் செய்வோம் அவர்கள் அருளை பெறுவோம் நோய் நொடனின் நலம்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்